அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் அறிவுநலம் முதலான பல தலைப்புகளில் திருக்குற்பாக்களை முடிந்த ஆராய்ந்து வருகிறோம் செயல் கீழ் திருக்குறளில் தெரிந்து செயல்வகை வலி அறிதல் ஆகிய அதிகாரங்களில் உள்ள கருத்துக்களை ஓரளவு ஆராய்ந்து அறிந்துள்ளோம் இனி திருக்குறளில் பொருட்பாலில் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாகிய அதாவது தலைப்பாகிய காலமறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துகளை ஆராய்ந்து அறிவோம் தனக்கு போதிய வலிமை இருந்த போதிலும் காலமறிந்து ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும் வலிமை அறிவது போலவே காலமறிதல் என்பது செயல் செய்வதற்குரிய காலம் வலிமை அறிவது போலவே காலமும் அறிய வேண்டும் ஆகையால் வலி அறிதலின் பின் காலமறிதல் வைக்கப்பட்டது காலமறிதல் என்றால் அரசராயிருப்பவர் பகைவர் மேல் போர் தொடுத்தற்கேற்ற காலமறிந்து செயல்படுதல் எந்த துறைக்கும் காலமறிந்து செயல்பட வேண்டும் என்பதும் பொருந்தும் பருவத்தே பயிர் என்பது போல ஆத்திரமும் அவசரமும் இன்றி உணர்ச்சி வசப்படாமல் காலமறிந்து பொறுமையாக செயல்பட வேண்டும் என்றும் பொருள் கொள்ளலாம் வலிமை இருந்தாலும் காலமறியாமல் செயல்பட்டால் கேடுகள் ஏற்படும் படைக்கு தேவையான தண்ணீர் உணவு முதலியவற்றை உடையவனாக இருக்க வேண்டும் படை வருந்தாமல் செல்லும் அளவு தட்பவெட்ப சூழ்நிலையும் இதனுள் அடங்கும் இவ் அதிகாரத்தின் முதல் குரலை இப்பொழுது நாம் படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது கோட்டானை காக்கை பகல் காலத்தில் வென்றுவிடும் ஆகையால் பகைவர்களை வெல்ல எண்ணும் அரசருக்கு தனக்கு சாதகமான காலம் அல்லது சூழ்நிலையை எதிர்கொண்டு செயல்பட வேண்டும் கோட்டானுக்கு அல்லது ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாது அதனால் காகம் கோட்டானை பகலில் வென்றுவிடும் காகத்திற்கு இரவில் கண் தெரியாது கோட்டான் காகத்தை இரவில் வென்றுவிடும் காகமும் கோட்டானும் ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே வலிமையுள்ள பறவைகளாக இருந்த போதிலும் காலத்தின் மாறுபாட்டால் ஒன்றை ஒன்று வெற்றி கொள்கிறது அதுபோல பகையை வெல்லும் அரசரும் தமக்கு சாதகமான காலத்திற்கு காத்திருக்க வேண்டும் அல்லது பொறுத்திருக்க வேண்டும் சம பகைவரை வெல்ல வேண்டும் ஆயினும் தமக்கு சாதகமான காலத்தை பார்க்க வேண்டும் என்பது உபமானத்தால் அறியப்பட வேண்டியதாகிறது இக்குரட்பாவில் காலத்தின் சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது சீவக சிந்தாமணி என்கிற நூலிலே இவ்வாறு ஒரு பாடல் காணப்படுகிறது இடத்தொடு பொழுது நாடி எவ்வினைக் கண்ணும் அஞ்சார் மடப்படல் இன்றி சூழும் மதிவல்லார்க்கு அரியதுண்டோ கடத்திடை காக்கையொன்றே ஆயிரங்கோடி கூகை இடத்திடை அழுங்க சென்றாங்கு இன்னுயிரு செகுத்ததன்றே காட்டில் ஒரு காகமானது எண்ணற்ற கூகைகளை பகற்பொழுதில் அவற்றின் இடத்தில் சென்று அவற்றை கொன்றுவிடும் இடம் காலம் ஆகியவற்றை அறிந்து எதற்கும் அஞ்சாதவர்களாய் அறியாமை இல்லாதவர்களாய் இருப்பவர்களுக்கு செய்வதற்கு என்ன இருக்கிறது என்பது இந்த பாடலின் பொருள் இனி பதவுரை பார்ப்போம் காக்கை காக்கையானது தன்னிலும் வலிமை மிக்க கூகையை கோட்டானை அதன் வலிமை குன்றிய பகல் பகல் நேரத்தில் வெல்லும் வென்றுவிடும் அதுபோல இகல் பகையை வெல்லும் வெல்ல எண்ணுகின்ற வேந்தற்கு அரசருக்கு தகுந்த பொழுது காலத்தை வேண்டும் அறிதல் மிக முக்கியமானது ஆகும் காக்கையானது தன்னிலும் வலிமை மிக்க கோட்டானை அதன் வலிமை குன்றிய பகல் நேரத்தில் வென்றுவிடும் அதுபோல பகையை வெல்ல எண்ணுகின்ற அரசருக்கு அதற்கு தகுந்த காலத்தை அறிதல் மிக முக்கியமானது ஆகும் பகல் வெல்லும் கூகையை காக்கை வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக